பிரசுதான் திரு மயமண்டாவதாக தேவனர்களை சொல்லி முடியாத இவருக்காக தேவனுக்கு நன்றி அந்த ஒரு ராஜ தேவன் இன்னும் நம்முடைய வல்லமை நம்மளுடைய மகத்துவத்தை அவரீதமாக நமது மத்திய வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார் இன்று நாம் கேள்விப்படுகின்றோம் ஓலைக்காரன் கையினோடனே எல்லாரும் விழுகிறார்கள் சூழ்த்தி கொண்டு போகிறார்கள் என்று ஆனால் திருத்தவனுடைய அனுபவம் நாம் கையினால் மக்கள் புது உணர்வு அடைமுறை வல்லமை கொள்ளுகிறார்கள் அதற்காக தேவனுக்கு நன்றி அதுதான் பரிசுத்தாவியானவர் செய்கிற கிரி ஆண்டவருக்கு வயமை உண்டாவதாக நாம் பிலகினத்தோடு தேவ சமத்தில் வருகின்றோம் நம்முடைய பிளகினத்தை தேவனுடைய ஆவியானவருமே ஆட்கொண்டவுடனே பிலகீனப்படுத்துகிறதெல்லாம் நம்மை பலமுள்ளவர்களாக மாற்றி வணிகிறார் இதுதான் பரிசுத்திய செய்கிற கிரிவு அதற்கு அப்பாற்பட்டு நடக்கிற புதுமைகள் எல்லாம் மற்றபடி சாத்தானந்த கடைசி காலத்தில் மக்களை வஞ்சிப்பதற்காக கொண்டிருக்கிற திட்டங்கள் என்பதை நாம் நம்முடைய அனுபவ ரீதியாக காணுகிறோம் அதற்காக ஆண்டவர்கள் ஸ்தோத்திரம் என்றும் தேவாவியானவர் இறங்கினார் அப்படி மத்தியில அதன் மேல அந்த போவர் ஒன்றும் இன்னும் இறங்கவில்லை இறங்காது சில தினங்களுக்கு இறங்காது என்றால் சபை அந்த நிலைக்கு வாஞ்சியாக இல்லாதபடியினால் அதாவது அமைந்து போய்விடுகின்றது நான் என்ன நினைக்கிறேன் என்றால் பன்னெண்டு மணி தாண்டனவுடனே இந்த இன்ட்ரோல்ல போறவர்கள்லாம் எப்பொழுது முடியும் இல்ல சுத்தம் போடுகிறார்களே முடிக்க மாட்டார்களா என்று ஒரு சிலருடைய எண்ணங்கள் எண்ணுகிறேன் போவர்கள் அமையப்பொழுது போகிறது நேரமாகிவிட்டது அப்படி அப்படி எழுகிறார்கள் இந்த வலமே உள்ள கூட்டம் அதாவது அந்தவரே எவ்வளவு நேரம் கிளியல் செய்கிறீரோ இருந்து நாள் ஆனாலும் சரி நான் சமூகத்தில் இருக்கிறது விரும்புகிறேன் என்று விருப்பமுடைய மக்களாக வருமானப்பட்டு கூடுகிற இடத்துல அந்த அக்கினி அவியாது அணையாள் சிலர் இங்கே ஆறு துண்டிக் கொண்டேதா பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆவியிலே அந்த அணல் இல்லை அறுபடியும் நாள் சுத்தாவி ஒன்றும் செய்ய முடியவில்லை வல்லமை அவ்வளவு அதாவது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அவரது வல்லமை என்று இறந்திருக்கிறது தேவருக்கு சுதோத்திரம் பண்ணாத சபையட்டி பார்த்தால் முக்கால்வாசி ஆகிய நிரம்பி இருக்கிறது சிலர் கொட்டாளி கொண்டே விட்டுக் கொண்டும் சிலர் தூங்கிக் கொண்டோம் இப்படி இல்லாமல் இருக்கிற தேவருக்கு மயிலாம கேட்டமல்லவா அந்த குறிக்கப்பட்ட நாடு வரும்போது தேவரன் அழகுகின்ற இந்த நன்மையினால் நிரப்பப்படாவிட்டால் அந்த நாளில்தான் நம்முடைய பரிதாப நிலைமை தெரியும் ஆனப்படியால் தேவன் கொடுக்கிற இந்த அருமையான நேரங்களில் நம்முடைய நிலைகினங்களை தொடர்ந்து அதாவது அப்படிப்பட்ட நிலையிலே நம்ம தூங்கத்தான் செய்வது முன்னர் வீட்டிலே இங்கே வந்து பிரயோஜனமும் இல்லை தேவனுக்கு மயமையும் உண்டாவதாக அது வந்து மற்றவர்களையும் தூங்க வைக்கும் ஒரு ஆள் கொட்டாக விட்டுவிட்டால் மறந்துட்டு மற்றவர்களையும் வைக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி கேரக்டர் உண்டு ஆனபடியினால் அதாவது போது போது நமக்குடைய பொங்கி வெளியே ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட நிலையிலே சபையை கற்று வளர்ப்பதற்கு விரும்பி இருக்கிறார் ஆண்டவரை நான் சோதரிகிறேன் என்று வளவில்லாத நிலையில கருடைய ஆவியார் அவர் இறங்கி ஆட்கொண்டார் சபையை ஆவில நிறைந்திருக்கும் போது நேர வானம் திறந்திருக்கிறார்கள் அங்கே இருக்கிறது காண முடிந்தது தேவனுக்கு மகிமை நம்முடைய ஆறாவது அதாவது தேவன் அவ்வளவு விருப்பம் கொண்டு அவரை முக்கியப்படுத்துகிறார் என்பதை நான் காணுகிறேன் அதே நேரத்தில் திடீர்னு மத்தியில ஒருவர் இப்படி கலந்து போகிறதாக தெரிந்தது அவர் வந்து ஒரு சிலருடைய நாக்கை சொல்லி அவருடைய நாவில் ஏதோ அடையாளராக ஏதோ எழுதுகிறது போல நான் கண்டேன் தேவனுக்கு மகிமை என்னுடைய நாவின் கட்டுகள் அந்நிகளுடைய நாவின் கட்டுகளை அழைத்து இருக்கிறார் நம்முடைய நாவானது விரைவாய் அதாவது எழு பேருடைய எடுத்தாடி போல அவர் அவர்கள் மடத்துகளை வெளிப்படுத்தவும் மகிழமைப்படுத்தவும் கருமைகளை அருள் இருக்கிறார் கைய பிடித்து அழைத்து கொஞ்ச தூரம் கூட்டிக் கொண்டு போகிறதாக மறைந்து விட்டது எப்படி நான் கண்டு ஆண்டவர்கள் தோற்றுறோம் அதாவது தங்களுடைய நிலையிலிருந்து இன்னொரு உன்னத நிலைக்கு சிலரை கொண்டு போவதற்காக அவருடைய களத்தை கற்று பிடித்து அழைத்துக் கொண்டு போகிறதாக எனக்கு தெரிந்தது ஆண்டவர்கள் தோற்றுறோம் இந்த ஜபா ஆரம்பித்தவுடனே அடியிருக்கு ஒரு மூவ்மெண்ட் வந்தது இப்படியே அந்த வாசலில் நுழைந்து எங்கேயோ போய்விட்டதாக அப்படி எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங் என்னுடைய ஆத்மாவிலே ஆழ்விலே ஏற்பட்டது அவர்கள் போகத்தான் செய்யவில்லை போகக்கூடிய அளவுக்கு நம்முடைய அந்த உள்ளான மனிதர்களே அவர்களுடைய பெய்ய ஒரு ஏக்கம் ஒரு பரபரப்பு அப்படிப்பட்ட ஒரு நிலை நமது உண்டானது அதற்காக தேவருக்கு ஸ்தோத்திரம் இப்படி உண்டாகித்தான் அப்படி ஆகும் என்பது நாம் அறிந்திருக்கிறோம் அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு மகிழமை உண்டாவதாக இப்படி புதிய அனுபவங்கள் மனிதன்கொண்டு எழும்புகிறதை நான் கண்டேன் அதற்காக தேவனுக்கு ஸ்வத்திரம் தேவனுக்கு மகிமை நான் மாலையில் ஜபம் பண்ணும்போது சபைக்கு அருளமுடியாக எனக்கு ஒரு சில வெளிப்படுத்தல்கள் ஏற்பட்டது அதை நான் சொல்லிக் ஒன்று ஒரு பால் கறக்கிற பள்ளியாடி என்ற கர ஆடு பால் நிறைந்திருக்கிறது தெருவில் வந்து நிற்கிறது தெருவில் நிற்கிறதுனால பக்கத்தோட்டுக்கார பாலை கறந்து பலர் தன்னுடைய சொந்த உபயோகத்திற்காக கொண்டு போய்விட்டார்கள் அப்படி அந்த ஆடு திருப்பி சொந்தக்காரன் வந்து அதுக்கப்புறம் அதை பிடித்துக் கொண்டு போவது போல நான் கண்டேன் வேவனுக்கு மயங்கள் உண்டாவதாக அது வேண்டிய இடத்தில் இல்லாமல் வந்து நிறுத்தப்படுகிறார் அது வந்து பிறர் அதை பயன்படுத்திவிட்டார்கள் எந்த எனக்கு தெரிந்து ஆண்டவர்கள் சோக்கிறோம் சபைக்குள்ளையும் இப்படி சிலர் ஏமாற்ற நிலையில் இருக்கிறார்கள் என்று நான் அறிந்தேன் அதாவது கவர்மெண்டியா நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாக இருக்கும் என்று கற்றுகிற வார்த்தை அதாவது நாம் பிறருக்கு ஏழைகளுக்கு ஈகை பண்ணலாம் ஆனால் நம்மை பிறர் பயன்படுத்திய நமது நாம் காரணமாக எந்த ஒரு நிலையிலிருந்து நாம் இருக்கக்கூடாது என்று அந்த வெளிப்படுத்தல் மூலமாக நான் அதை பார்த்த உடனே என்னுடைய ஆழ்வாய் ஒருபடி இடைப்பட்டார் பிள்ளைகள் இடத்திலிருந்து பாதுகாத்து விட வேண்டும் வீதியிலே தெருவில் என்னப்பட அப்படி ஆகிவிட்டது என்று நான் காணுகிறேன் அறுபடையால் நம்ம யாரை ஏமாற்றி விடாது அப்படி நாமும் யாரை ஏமாற்றக்கூடாது நாமும் யாரால் ஏமாந்து போகக்கூடாது அது தேவருடைய பிள்ளைகளுக்குரிய காரியம் அல்ல ஆண்டு நாம் ராஜா ராஜாவுடைய பிள்ளைகள் அதுபடி எல்லாம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் தெய்வத்திற்காய் தேவனுடைய ஆலோசனை முடிவெடுக்க வேண்டும் இரண்டாவதாக ஒருவர் பீடி குடித்து கொண்டு போகிறார் பீடி குடித்து கொண்டு போகும்போது போய் ஒரு வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் சரிகள் எல்லாம் கூட்டி போட்டுருக்கிறது அதுல அந்த கட்டப்பேடியை போட்டுவிட்டு போய்விட்டார் போட்ட உடனே அதுல தீ போய் போய் போன கூரைகள் எல்லாம் அப்படியே பத்தி எறிகிறதாக எனக்கு தெரிந்தேன் அந்தவருக்கு சோத்திரமன்றாவதாக இதை பார்க்கும்போது நான் என்ன கெண்டேன் என்றால் பீடி குடிக்கிறது என்றால் சிலருடைய சொல்லினால் அதாவது சிலர் பயன்படுத்துகிற வார்த்தையினால் அநேக ஆத்துமாக்கள் நஷ்டமடைகிறது என்று நான் கண்டேன் மகிமே அந்த பீடியை குடித்துவிட்டு அதை அங்கே ஒரு இதில் போட்டுவிட்டார் அது தீ பத்தி பல இடங்களில் எறிகிறது இந்த நான் சொப்பரங்களில் பீடி குடித்துக் கொண்டு போகிறதா காண்கிறோம் என்றால் குடிக்கிறது அல்ல நம்முடைய வாயில் நம்முடைய வார்த்தைகள் பிரியமில்லாதவர்களாக இருக்கிறது என்கிறதுத்தான் காட்டுகிறது அதில் தேவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நான் உபயோகப்படுத்தும் போது அநேகருடைய ஆத்தமாக்களை ஒரு சொல்லினால் அதாவது நாம் வந்து ஆயுள் சக்கரத்தையும் கொடுத்து என்று விதத்தில் எழுதியிருக்கிறது தேவருக்கு மருமை அப்படி அநேக ஆத்தமாக்களை ஒரு சொல்லினாலே ஆத்தமாக நஷ்டம் அடைந்து போய்விடும் அதுபடி நாள்தான் போஷன் எழுதினார் அதாவது கேட்கிறதற்கு பிறர் கேட்பதற்கு பிறர் பக்திவிற்பிற்கு வார்த்தைகள் உண்டானால் அவர்களை பேசவில்லை அவர்கள் பேசாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாள் வந்து தேவனை துதிப்பவர்கள் துணிப்பதை தவிப்பது ஒரே நாளிலிருந்து வரக்கூடாது ஒரே ஊத்துக்கடலிருந்து சித்திப்பும் நல்ல ஓர்ப்பான தண்ணீரும் வராது என்று சொல்லியிருக்கிறார் யாக்கோ தேவனுக்கு மலிமை உண்டாததாக அதுபடினா நம்ம ரொம்ப புத்திகரமான பேச்சு பரிகாச சொற்கள் இவைகள் நம்முடைய நாவில் வரவே கூடாது அது வந்து பக்தி விருத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சொப்புத்தனமான ஒரு ஜீவியத்தை நம்ம இதை காண்பிக்கிறதாக இருக்கிறது தேவனுக்கு மலிமை உண்டாவதாக அதுக்குரிய நாம் வரவில்லை இது வந்து அனைவரும் பாதுகாப்பை பாதிப்பையும் தான் உண்டாக்குமே ஒரே இதனால் எந்த ஒரு நன்மையும் ஏற்படப்போகிறது இல்லை நம்முடைய வாயை திறந்தால் நம்முடைய வாயில் இருந்தால் மணவர்களுடைய வாயில் இருந்து தேனும் உலகம் என்று எழுதியிருக்கிறத அந்த பிரகாரம் தான் இருக்க வேண்டிய அவர்கள் பேசாமல் இருப்போம் நல்லது என்று சொல்லியிருக்கிற போது அப்படி நம்முடைய வாயை திறந்து உரத்த சொந்த வாய் சொன்னதாக அப்படின்னு அவர் பேசாமல் தான் இருந்திருக்கிறார் வாயை திறந்திருக்கால் பெண்மொழிகள் வருமா வீடியோ குடித்து அப்படி போட்டுவிட்டு போய்விட்டார் பல குடிசைகள் எரிந்து வருவதாக கண்டு ஆண்டு வரைக்கும் பதினொன்றாவதாக மூன்றாவதாக ஒரு வீட்டில் ஒரு பெண்ணு பிரமணமான பெண்ணு தான் அவர்கள் இருக்கிறார்கள் ஒரு வயதான பெண்ணும் ரெண்டு பேரும் வீட்டில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பெரிய வந்து வழி அனுப்பிவிட்டு நான் போகிறேன் என்று போகிறார்கள் அதாவது என்னவென்றால் நீங்கள் என்பதை வீட்டுக்கு வர வேண்டாம் என்று அந்த முறையில் அவர்கள் வருகிறதால் தீமை உண்டாக அறிந்து போக சொல்லுகிறார்கள் அது வலியுறுத்திற்கு போன ஒரு நினைவுடன் பின்னாலே போகிறார்கள் பின்னால வாசல் வரைக்கும் போன பழையபடியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திரும்ப வலியுறுப்பதற்கு வீதி வரைக்கும் போகிறார்கள் திருப்பி அம்மா கொஞ்ச நாள் கழித்து நமக்கு அன்பா இருந்தார்கள் பழைய தேடி வருகிறார்கள் நான் கண்டேன் ஆண்டவருக்கு மயிர் உண்டாவதாக பழைய பாவங்கள் அதாவது நாம் அவர்களை அழிக்க என்று எண்ணுகிறோம் ஆனால் சில விட பழையபடி நேசித்து நாம் வெளியே போய் அதை அந்த பாவமானது வேண்டாமையிலே நாம் அறிக்கை செய்து விட்டிருந்தாலும் நாம் பழையபடியாக விரும்புகிறபடியால் அந்த பாவம் செய்வதற்குரிய இடத்தை தேடி நாம் சிலவரையில் செலுகிறப்படுகிறார் அப்படிப்பட்டவர்களோடு பழையபடி அறிக்கை வைக்கிறதுனால் அது திருமணம் போய்விட்டு வந்துவிடுகிறேன் இப்படித்தான் இருக்கிறது என்று மாலை வழியில் இருந்த மூன்று தரிசனத்தையும் எனக்கு காண்பித்தார் தேவனுக்கு மகிமை உண்டாததாக அப்படி நான் பிள்ளைகளே பாவம் என்று சொல்வது எவ்வளவு அருமையானவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை விரட்டி ஒவ்வொரு கூட்டத்தில் மைவுண்டாவதாக போகிறோம் திரும்ப தேடி போய் வீதி வரைக்கும் அன்பை காராட்டு காட்டுகிறோம் என்று அர்த்தம் அடிக்கடி அந்த பாவத்துடன் மறுபடியும் நமக்கு விருப்பம் இருக்கிறது அவருடைய இழப்பு இருக்கிறது அதை நாம் தனியா இருந்து சிந்திக்கிறோம் ஆராய்ச்சி பண்ணுகிறோம் அது அப்படினா நம்ம விட்டு போக மாட்டேன் என்கிறது அது அப்படினா அவருக்கு நான் செய்ய வேண்டுமாம் நான்காவதாக பரலோகம் திறந்திருக்கிறது நான் பார்க்கிறேன் எழுதி அடுக்கி வைத்திருக்கிறேன் ஒரு தேவதில் உட்கார்ந்து ஒரு நோட்புக்கள் பார்த்துவிட்டு அந்த பார்சலெல்லாம் எடுத்து எடுத்து சரிபார்த்து கொண்டே இருப்பதாக நான் கண்டேன் இந்த ஆறாண்டுக்கு வருகிறவர்கள் எத்தனை பேர் என்பதை கத்தல் அவர்கள் வருகிறதற்கு முன்னாள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதமும் அங்கே தேவசத்தில் ஆயத்தமாகிவிட்டது என்பது மிகவும் நாம் இங்கிருந்து ஜம பிறகு மாத்திரமில்லை ஆலயத்தில் வந்தவுடனே அங்கே நமக்கு வைக்கப்பட்டிருக்கெல்லாம் இங்கே அனுப்பப்படுகிறது ஒரு தூதர்களாக கொண்டு நமக்கு தரப்படுகிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன் அதற்காக ஆண்டு ஒரு சோப்பிரம் பிரசுத்தமான்களுக்கெல்லாம் அவர்களுக்கு நன்மை அறிவுகள் ஆலோசனைகள் பாதுகாப்பு தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் வேறு தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஒன்றராஜா அதிகாரம் ஏதோ அதாவது பல்லோகத்திலிருந்து தேவன் பல்லோகத்தில் இருந்துதான் தட்டி அனுப்பி போஜனம் பண்ணு என்று சொல்லி எழுப்பினார் என்று நாம் காணுகிறோம் அந்த நினைக்கிறேன் பசுத்தினி மயி உண்டாவதாக தேவன் கொடுக்கிற ஒரு நேரம் சாப்பிட்டு விட்டு நாள் நடந்தாராம் தேவனுக்கு மைம உண்டாவதாக அது அப்படினால் ராத்திரி சாப்பிடாமல் வந்திருக்கலாம் தேவன் கொடுக்கிற ஆதாரம் பலப்படுத்துகிறதாக இருக்கிறது அது வருகிறதற்கு முன்னமே அங்கே பரவாயில்ல நமது கொண்டு வருவதற்காக தேவது கைவசம் கொடுக்கப்பட்டதை நான் காணுகிறேன் ஆண்டவருக்கு மைமனு உண்டாவதாக அவர்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது இன்று அநேகருக்கு புதிய நன்மைகளை அறிவிக்கிறார் நாம் அநேக கட்டுக்கிடம் விடுதலை பெற்றிருக்கிறோம் அடியிருக்கும் இந்த நாளில் கடத்த புதிய விதமான நன்மைகளை தந்திருக்கிறார் என்பதை நான் உணர்கிறேன் அதற்காக தேவனுக்கு நாம் தொடர்ந்து கட்டுரை அன்பை பற்றிக் கொள்வோம் தேவ சமூகத்தில் வந்து நாம் ஒருபோதும் சோர்ந்த முகமாய் தூங்கிய முகமாய் அல்லது எதிரோ இழந்தவர்களைப் போல அல்லது தலைவர்களை சொல்லப்பட்டுக் கொண்டு நாம் இருப்பது நல்ல காரியம் அல்ல தேவனுக்கு மைனோர்ட்டாவதாக தேவ சமூகத்தில் வந்து அப்படி நம்முடைய வீடுகளில் ஜோம் பண்ணும் போதும் தலையை கீழே போட்டு ஜோம் பண்ணுவது நல்லதல்ல தேவனுக்கு மயிலு உண்டாவதாக தேவாசிர்வாதம் சிறசின் மேல்தான் இறங்கி வருகிறது நமக்கு முழங்கால் பெரியவர்கள் முடியாவிட்டாலும் படுக்கிற கட்டிலோ அல்லது நமக்கு முன்னாடி ஒரு சேரஸ் கூடலை போட்டுக் கொண்டு நம்முடைய தலை மேலேதான் இருக்க வேண்டும் அதுதான் தேவன் விரும்புகிற காரியம் தேவனுக்கு ஸ்ரோத்திரம் உண்டாவதாக தலையை கீழே போட்டால் பூமிக்கு ஒரு ஆகம இருக்கிறது இந்த பூமிக்குள்ள எவ்வளவு ஆழம் இருக்கிறது நமக்கு தெரியாது உள்ளே என்ன இருக்கிறது நமக்கு தெரியாது அதன்படி நாளை தலைக்கோது ஒரு மயக்கண்ணலை உண்டாக்கி நம்மை கீழே எழுத்துவிடும் நாம் உற்சாகமற்றவர்களாக தேவசமத்திலே ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுவோம் அப்படி நாம் செய்வோம் கெத்தராயி தேவன் பெரிதான காரியங்களை செய்ய முடியாத நெருங்கி வருகிறார் நாம் பெற்றிருக்கிற நன்மைகளில் அறல்முட்டி எழுப்புவோம் தேவநாயக்கத்தில் பெரிய காரியங்களை செய்வார் என்று நாம் இந்த கண்ட வெளிப்படத்தில் மத்தியில் அறிவித்தேன் இப்படிப்பட்ட காரியங்கள் திலகினங்களை நம்மை விட்டு அகற்றிக் கொள்வோம் கருத்து நம்மை ஆசிரியப்பார் ஜெயலலிதா எல்லா கிருவைகளுக்காகவும் ஆண்டவர் ஸ்போதரித்துக் கொண்டு